ஒன்று இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்பொழுது பிறந்தார் இரண்டு எந்த மத்திய அமைச்சகம் ஹிஷகச் நேரடி இணையதள சேவையை தற்பொழுது தொடங்கியுள்ளது மூன்று எந்த நாட்டில் உலகில் முதல் முறையாக ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய ரயில் வண்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது நான்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் சாகித்ய அகாடமி நிறுவனத்தால் யாருக்கு மீரா புரஸ்கார் விருது வழங்கப்பட்டுள்ளது ஐந்து இந்தியாவின் முதல் பிரத்யேக நாய்பூங்கா எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது